தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி இரண்டாக திகழ்பவர் பெருமிளை குறும்ப நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நடுப்பகுதியில் வெள்ளாற்றின் தென்கரையில் சிறப்புடையதாக விளங்கி வந்த ஊர் பெருமிழை ஆகும் இவ்வூரில் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் உதித்தவர் பெருமிழை குறும்பர் என்னும் பெரியார் ஆவார் இவர் குறுநில மன்னராகவும் விளங்கியவர் குரு வழிபாட்டை போற்றி வழிபட்டு வந்தவர் ஆவார் இவ்வூரில் உள்ள மக்கள் அனைவருமே சைவ வாழ்ந்து வந்தனர் குறும்பர் சிவபெருமானுடன் பெரும் பக்தி கொண்டு வந்தார் பெருமையிலை குறும்பர் சிவனடியாரர்களுக்கு வேண்டிய பணிகளை அவர்கள் சொல்லும் முன்னரே குறிப்பறிந்து செய்து வந்தார் தன்னை தேடி வரும் சிவனடியார்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் ஊர் திரும்பும்போது கொண்டு நிறைய தானியங்களையும் பொருள்களையும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்து புரிந்து வந்தார் குறும்பர் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் சிவனடியர்களை பற்றி தெரிந்து கொள்ள பெரிதும் ஆசைப்பட்டார் இதன் இதன் அடிப்படையில் திருத்தொண்ட பதிகம் பாடிய சுந்தரமூர்த்தி நாயனிடம் குரும்பருக்கு அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தது குறும்பர் எப்பொழுதும் சுந்தரமூர்த்தியாரின் பாதத்தை நினைவில் கொண்டு வந்து துதித்து பெரிதும் பக்தி செலுத்தி வந்தார் குறும்பர் யோகத்தை வ பழகியவரும் பல சித்திகளை புரிய வல்லவராகவும் தேர்ந்தவர் அட்டமா சித்திகளையும் நமசிவா எனும் மந்திரத்தை உணவாகவும் உயிராகவும் ஏற்று இமைப்பொழுதும் துதித்து யோக பயிற்சியிலும் முதிர்ச்சியடைந்த மகா பெரியவராவார் இப்படி பெருமிழை ஊரில் சைம தொண்டாற்றி சிவ நடிகர்களை போற்றி குறும்பர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் தீரவஞ்சை களத்தில் உள்ள நஞ்சுண்ட அமுதமென பெருமானை பணிந்து தமிழ்ப்பாடி கொண்டிருக்கும் போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திரு கைலாய சிவபெருமான் எண்ணினார் இந்நிகழ்வு குறும்பரின் மனதில் தெரிய வந்தது என் கண்ணுக்கு கண்ணான குருவை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று கூறி மனம் புத்தி சித்தி அகங்காரம் எனும் நான்கு காரணங்களை ஒன்றுபடுத்தி யோக சித்தி பெற்று சுந்தரமூர்த்தி நாயனருக்கு முன்பாகவே கபல மோட்சம் பெற்று சிவபெருமானின் திருவடி நேழை அடைந்தார் அது முதல் குறும்பர் பெருமிழை குறும்ப நாயனார் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இவரது வரலாற்றிலிருந்து குருபக்தியின் ஆழம் பழிச்சரிக்கிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவனடியாரர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் திவகுண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்